நற்றினையின் எழுபத்தி ஆறாவது அறிவம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் நாம் அஞ்சல் குறியீடுங்கிற பின்கோடு பற்றின தகவல்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இதில் இந்தியாவில் அஞ்சல் குறியீடு முறை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத போன பதிவில் நாம் பேசணும் இந்த வாரம் அஞ்சல் குறியீட்டு முறையை மற்ற சில நாடுகள் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி பின்கோடுங்கிற வார்த்தையில் வர்ற பிஐஎன்ங்கிற எழுத்தோட விரிவாக்கம் என்னென்னு நேயர் ஒருத்தர் கேட்டிருந்தார் பிஏஎன்கிற எழுத்தோட விரிவாக்கம் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் சரி இனி இந்த வர தகவல்களுக்கு போலாமா சர்வதேச போஸ்டல் யூனியனோடய நூற்றி உறுப்பு நாடுகளில் நூற்றி பதினேழு அஞ்சல் குறியீட்டு முறையை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க குறியீட்டு முறை எல்லா நாடுகள்லையும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அந்தந்த நாடுகள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி குறியீட்டு முறையை அமைச்சிக்க சுதந்திரம் இருக்குது உதாரணத்துக்கு இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுற பின்கோடு முறையில் எல்லாமே என் வடிவத்தில் அமைஞ்சிருக்கு போன பதிவில் இதை சொல்லியிருந்தேன் இல்லையா அதுபோல் மற்ற நாடுகள் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த குறியீட்டு முறையை அமைச்சிக்கிட்டுருக்காங்க அதில் சிஏபி பிஎல்செட் மற்றும் ஜெட்டை பீங்கிற மூணு அஞ்சல் குறியீட்டு முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிஏபிங்கிற அஞ்சல் குறியீட்டு முறை ஐரோப்பிய நாடான இட்டாலியில் பின்பற்றிட்டு வராங்க சிஏபியோட விரிவாக்கம் கோடைஸ்டி அவியா மென்டோ போஸ்டலிங்கிறது சிஏபிங்கிற குறியீடும் நம்ம இந்தியாவை போலவே எண்களால் ஆனது ஆனால் சிஏபி குறியீட்டில் அஞ்சு இலக்கங்கள் தான் இருக்கும் முதல் ரெண்டு இலக்கங்கள் இட்டாலி நாட்டில் இருக்கிற ப்ராவின்ஸுங்கிற மாகாணங்களை குறிக்கும் அடுத்த மூணு இலக்கங்கள் அந்த மாகாணத்தில் இருக்கிற நகரம் அல்லது ஊர்களை குறிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த இத்தாலியோட சிஏபி அஞ்சல் குறியீட்டு முறையில் வேட்டிக்கன் சிட்டிங்கிற நாடும் சேன் மெரினோங்கிற நாடும் கூட உள்ளடங்கி இருக்கிறது கூடுதல் தகவல்கள் அடுத்தது பிஎல்சட்டுங்கிற அஞ்சல் குறியீடு பிஎல்சட்டுங்கிற அஞ்சல் குறியீட்டு முறை ஐரோப்பாவில் இருக்கிற ஜெர்மன் நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருஷத்துலேருந்து இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி ஜெர்மனிங்கிற ஒன்றிணைந்த நாடு வந்து இல்லை பெர்லின் சுவரால பிரிஞ்சு வெஸ்ட் ஜெர்மனி மற்றும் ஈஸ்ட் ஜெர்மனிங்கிற ரெண்டு வெவ்வேறு நாடுகளாக இருந்தது அந்த சமயத்தில் அந்த நாடுகள் வெவ்வேறு அஞ்சல் குறியீட்டு என்ன ஃபாலோ பண்ணாங்க ரெண்டு நாடும் வெஸ்ட்டு ஜெர்மனியும் ஈஸ்ட் ஜெர்மனியும் ஒன்றா இணைஞ்ச பிறகு பின்பற்றிட்டு வர்ற குறியீட்டு முறை தான் பிஎல் ஜெட்டுங்கிற ஜெர்மனியோட அஞ்சல் குறியீட்டு முறை ஜெர்மனி நாட்டோட அஞ்சல் குறியீட்டு முறையான பிஎல் ஜெட்டோடய விரிவாக்கம் போஸ்டலிட் ஜெல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொடங்கப்பட்ட குறியீட்டு முறையில் அஞ்சு இலக்கங்கள் கொண்டது அஞ்சு இலக்கங்களும் எண்கள் நம்ம இந்தியாவை போல் முதல் இரண்டு இலக்கங்கள் ஜெர்மனியில் இருக்கிற பல்வேறு ரீஜன்கிற பிராந்தியங்களை குறிக்கும் மற்ற மூணு இலக்கங்கள் பிராந்தியத்துக்குள்ளே இருக்கிற நகரம் கிராமங்களை குறிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க அடுத்த அஞ்சல் குறியீடு ஜெட் ஐபி அஞ்சல் குறியீடு அமெரிக்காவோட அஞ்சல் துறையால் பின்பற்றிட்டு வர்ற குறியீட்டு முறை ஜோன் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானோடய சுருக்கமே ஜெட் ZIP ஐபி குறியீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி அமெரிக்காவோட ZIP அஞ்சல் குறியீட்டில் ரெண்டு இலக்க எண்கள் மட்டும்தான் கொண்டிருந்தது இந்த ரெண்டு இலக்க எண்கள் அமெரிக்காவோட மாகாணங்களை குறிப்பிடுற எண்களாக அமைஞ்சிருந்தது உதாரணத்துக்கு எண் பதினாறு அப்படின்னா மின்சோட்டா மாகாணத்தை குறிக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ராபர்ட் மூனுங்கிறவர் இந்த இரண்டு இலக்க குறியீட்டு முறையை மாற்றி ஏழு இலக்க குறியீட்டு முறையை கொண்டு வந்தார் இதில் அவர் கொண்டு வந்த குறிப்பிடத்தக்க மாற்றம்னு பார்த்தா அது அமெரிக்காவோட ஒவ்வொரு மாகாணமும் எண்களால் குறிப்பிடாமல் ஆங்கில எழுத்துக்களாக குறிப்பிடப்பட்டது ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி பதினாறுனா மின்சோட்டா மாகாணம்ட்டு இருந்ததை ராபர்ட் முன் கொண்டு வந்த குறியீட்டு முறையில் எம்என்னுங்கிற அடையாளப்படுத்தினார் இதனால் ஏழு இலக்க குறியீட்டு முறையில் முதல் இரண்டு இலக்கங்களில் மாகாணத்தை குறிக்கிற எழுத்துக்களையும் மற்ற அஞ்சு இலக்கங்கள் அந்த மாகாணத்துக்குள்ளே இருக்கிற நகரம் மற்றும் கிராமங்களை குறிக்கிற எண்களாகவும் அமைச்சார் இதனால, ஒரு அஞ்சல் குறியீட்டு முறை ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வேறுபடுங்கிறது இதிலேருந்து தெரியுது அதில் சந்தேகமே இல்லை இல்லையா ஏன்னா ஒவ்வொரு நாடும் பூகோள ரீதியாக வேறுபட்டுருக்கிறது தான் காரணம் அதனால, நாம முன்னாடி சொன்ன மாதிரி அந்தந்த நாட்டோட நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அந்த அஞ்சல் குறியீட்டு முறையை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் குறியீட்டு முறையில் வேறுபட்டாலும் அந்த குறியீட்ட நடைமுறைக்கு கொண்டு வந்ததோட நோக்கம் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒன்றே ஒன்று தான் அதுதான் மக்களுக்கு சேவை செய்கிறதுங்கிறது எல்லா அஞ்சல் துறைகளும் அதை செய்யத்தான் பல்வேறு மாற்றங்களை இன்னும் செஞ்சிட்டு வராங்க அடுத்த வாரம் மேலும் பல புதிய அஞ்சல் தொலை தகவல்களோடு நமது பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்